सच्चिदानंद रूपाय नमो वेदांत वेद्याय गुरवे बुद्धि சச்சிதானயஷிணாத்தேதாவே यनम व्यासोकतेरत वेदाबास्क वंदे शुनि सहस्रमूर्ते पुरषोत्म सेहस्रनेानन पादबाहो சவஸ்தம் நருச்சியத்தை ஜன்மராதி அஜேரமேயாத்மா நாம்மாமாத்தியம் விவத்தம் அப்படின்னு சொல்லி அச்சுதத்தோடு பூர்த்தி பண்ணியிருக்கோம் இனி விரா கபி விரா கபிங்கிற நாமத்துக்கு அர்த்தம் வருஷணாத் சர்வகா் வஷ अपात, ாத்து தோமிம் அது கீ வராச்சா கி கவராச்சு तस्मात्प्रिशाका पिंप्राहे। तस्मात्प्रिशाका पिंप्राहे। इति महाभारते के திருஷாக்கம் பிரஹ காஷ் மாம் பிராபார்த்துக்கு அர்த்தஞ்சுக்கா வர்ஷாத் வஷா விரித்து அர்த்தம் ரும ரிஷஹா இஸ் ஈக்குவல் டு தர்ம தர்மஹான்னா நமக்கு தெரியணும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒழுங்காக வாழ்கிறது சாகரை வரைக்கும் அப்படியே தர்மத்தை சாஸ்திரத்தில் சொன்னபடி தர்மஞ்சர இப்படி தர்மமாக இருந்தால் என்ன கிடைக்கும்னா சர்வகாமானாம் வருஷனாத் வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் எது நமக்கு வேணுமோ பேசிக் நீட்ஸ் இன்னும் கொஞ்சம் இமோஷனலாக இருந்ததுன்னா எல்லாம் அதுக்காக அளவுக்கு மீறி போனோம்னா இல்லை க்ரீ நீடுக்கு நீடு கிடைக்கும் கிரீடுக்கெல்லாம் வேலையில்லை ஆஹ தர்ம தர்மஹான்னு சொன்னால் சாஸ்திரத்தில் சொன்னால் தர்மம் சர ஆக இல்லை தர்மம் என்ன பண்ணோம்னா என்ன தான் கொடுக்காது அதனால் படிக்கிறோம் சீதாதேவியோட வாக்கியம் தானே தர்மாதர்த்திரபவதி தர்மேன லபத்தே சுகம் தர்ம தர்ம தர்மேண லபத்தே சர்வம் தர்மசாரம் இதம் ஜகத்து அப்படின்னு தர்மசாஸ்திரத்தில் படிக்கிறோமே ஆகையினால் தர்மத்துக்கு அந்த மகிமை இருக்குது ஒழுங்காக ராகத்வேஷம் இல்லாமல் சாஸ்திரப்படி வாழ்ந்தால் துக்கம் இல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் தர்மமாக இல்லைன்னா துக்கப்படும்படியாக கிடைக்கும் ஒன்றும் சந்தோஷமாக வாழ முடியாது ஆ சர்வ காமானாம் வருஷனாத் இஷ்டான் போகாந்தி ஓ தே தேவ தாஸ்யே யஜ்யபாவிதா அப்படின்னு பகவான் கீதையில் சொல்கிறார் இல்லையா யஜ்யபாவிதா தேவ வஹா இஷ்டான் போகாந்தாஸ்யே அதாவது நீங்கள் ஒழுங்காக வாழ்ந்தீர்களானால் உங்களுக்கு வேண்டியதையெல்லாம் கொடுப்பார்கள் தை தத்தான் அப்பிரதாயைபியோ முங்கஸ்தேன சான் ஞாபகம் வச்சுக்கணும் தேவான் பாவயத்தானேன தே தேவா பாவயந்துவவ பரஸ்பரம் பாவயந்திரேய்பரமாப்சியத அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கலாம் நாம் ஆக சர்வகாமா நாம் வருஷனாத்து எல்லாத்தையும் என் வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கும் நம்ம விரும்புகிறதெல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணும் நம்ம சொசைட்டிக்காக ஆசைப்பட்டால் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டால் அதெல்லாம் தர்மத்தினால் வாங்கி நான் நல்லா இருக்கணும் மற்றவன் எப்படி போனால் என்னென்னு நினச்சால் ஒன்றும் வராது இருக்கிறதும் போயிடும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சா நானும் நல்லா இருக்க போகிறேன் நான் மாத்திரம் நல்லா இருக்கணும் எவன் யார் போனால் என்ன அண்ணன் தம்பி எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்னு நினச்சா இருக்கிறதும் போயிடும் நிம்மதியாகவும் இருக்க முடியாது ஆகா தர்மத்துக்கு அந்த சக்தி இருக்குது சர்வ காமானாம் வருஷனாத்து விரஷா ஏவர்மேவ ஷா இத்தியுச்சத்தை தர்மந்தான் விரஷான்னு சொல்லப்படுறது அப்புறம் என்னதுன்னா கபிஹி அப்படின்னா காத் காங்கிறதுக்கு ஜலம்ங்கிறார் கம் இல்லை இதெல்லாம் சாந்தோகி புருஷத்துல கப்பியாசம் புண்டரீக்கத்துக்கெலாம் அர்த்தம் வரும் அதில் நிறைய அபிப்பிராய பேதங்கள்லாம் வந்தது ஆதிசங்கரோட சொல்ற அர்த்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் அங்கே தான் இதே ஆச்சு ஆக காத்து தோயாத் கானா ஜலம்னு அர்த்தம் கம் கம்ங்கிற சப்தத்துக்கே சுகம்னு அர்த்தம் இருக்குது அப்புறம் வந்து தோயம் இந்த இடத்துல எடுத்துக்கோங்க தோயாத்து கா கபிகிங்கிறதுக்கு அர்த்தம் தோயத்தில் இருந்து ஜலத்திலேருந்து பூமியை காப்பாற்றினார் வராக மூர்த்தி யஜ்ஞ வராக மூர்த்தி வந்து ஜலம் மூழ்கி போயிடுத்து பூமியை ஜலத்திலேருந்து விடுவிச்சார் அப்படின்னு இருக்கு ஆக தோயத்தில் ஜலத்திலேருந்து பூமியை காப்பாற்றினத்துனால ஒரு அவதாரத்தில் அதை பண்ணியிருக்கார் அதனால கபிங்கிறது வராஹா இத்தர்த்தா ஆகையினால விரூபத்வாத்து கபிரூபத்துவாச்ச விரஷா கபி தர்மரூபமாகவும் தர்மரூபமாகவும் ஜகத்தை ஜலத்திலிருந்து ஜகத் பூமியை காப்பாத்தினத்தினாலேயும் அவர் விஷாகபிஹி எனப்படுகிறார் ஆஹ தர்ம வராஹா இத்தியரா விரஷாகபின்னா தர்ம வரா அப்படின்னு ரெண்டு அர்த்தம் அப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் இன்னும் இது பிரமாணம் காட்டுறார் மகாபாரத்துலேருந்து கபர்வராச்சர்மச்சு எல்லாத்துக்கும் பிரமாணம் சொல்கிறார் ஆஹ வரா வரா சிறந்தவராஹம் திருஷா கபியத்தை திருஷா கப்பம் பிரஹ யாருன்னா காஷ்யப்பஹா காசியப்பஹா மாம் விரஷாகபிம் பிராகா காசியபிரஜாபதி கஷ்யபிரஜாபதிபா அந்த கஷ்யபர் பிரஜாபதி என்ன விஷாகபின்னு கூப்பிட்டார் ஏன்னா வராகனாகவும் தர்மமாக விரஷகான்னு சொன்னால் காளமாடுதான் ரிஷபந்தான் ரிஷபமாகவும் இருக்கிறார் வராகமாகவும் இருக்கிறார் விஷங்கிறது தர்மத்தை குறிக்கிறது வராகங்கிறது புரொட்ஷனை குறிக்கிறது ஆக இறைவன் அறமாகவும் அறத்தை கடைப்பிடிப்பவர்களை பாதுகாப்பவராகவும் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் எதா யதாகஹி தர்ம பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சுஷ்கிருத்தம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே ஆகவே அறத்தை கடைப்பிடிப்பவர்களை பாதுகாக்கிறார் அப்படிங்கிற அர்த்தம் அாந்தி பருவம் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒம்பதா ஸ்லோகம் அடுத்தது என்னது விரா கபிரமேயாத்மா அமே ஆத்மா அமே ஆத்மாக்கு அர்த்தம் சொல்கிறார் இயாநிதி மாத்தும் பரிச்சேத்தும் நகியத்தை ஆத்மா எஸ் இமேயாத்மா விக்கிரக வாக்கியம் அதாவது எந்த ஒரு தத்துவ எந்த ஒரு ஆத்ம தத்துவத்தை இப்படிப்பட்டது என்று அளவிட முடியாது மாற்றும் அப்படின்னு சொன்னால் அளவிடுறதுன்னு அர்த்தம் பரிச்சேத்தும் வரையறுக்கிறது எப்படி இருப்பார் பரமாத்மா எப்படி இருப்பார்னா பரமாத்மாவை அளவிட முடியாதவர் இப்படிப்பட்டவர்னு எல்லாம் சொல்லிட முடியாது ஆக வரையறைக்கு உட்பட்டவர் அல்ல சொல்லுக்கும் உள்ள மனசால பிடிக்கிற அளவுக்கு வரையறைக்கு உட்பட்டவர் அல்ல ஆக அவருக்கு வடிவங்கள் இல்லை நிறவயவத்துவாத் நிற்குணத்வாத் சர்வகதத்வாத் சர்வ வஸ்துத்வாத் இப்படிலாம் நிறைய ஹேத்துவெல்லாம் சொல்லலாம் ஆக ஈயான் இ மாத்தும் பரிச்சேத்தும் மாத்தும்ங்கிறதுக்கு என்ன சொல்கிறார் ஈயான் ஈயான்னா இத்தகைய இத்தி மாத்தும் மாத்தும்னா அளவிடுவதற்கு அளவிடுவதற்கு என்ன சொல்கிறார் பரிச்சேத்தும் வரையறைக்குட்படுத்தி அளவிடுவதற்கு ந சக்கியதே முடியாது ஆத்மா எஸ் ஆத்மா யாருடைய ஆத்மஸ்வரூபமானது யாருடைய ஸ்வரூபம் ஆத்மானா என்ன நேச்சர் ஒரிஜினல் ஸ்வரூபம் என்னன்னு சொல்ல முடியாது அதனால் அமேய ஆத்மா ஏற்கனவே அப்புறமேயாக பார்த்தோம் இங்கே வந்து அமேய ஆத்மா மேயா பிரமேயா ந பிரமேயா அப்பிரமேயா அதே மாதிரி மேயா மேயான்னா அறியப்படுறது எப்படி கிராஸ் பண்ணுறது என்ன சொல்கிறது அதாவது ஒரு மனசுக்குள்ளே உள் வாங்கிக்கிறதுக்கு ஏன்னா மனதுக்கு மனது மனதுக்கு ஆதாரமான வஸ்துவாக இருக்கிறதுனால மனதால் அதை வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்லாம் கற்பனை எல்லாம் பண்ண முடியாது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு சைத்தன்யஸ்வரூபம் சத்தியஸ்வரூபம் சைத்தன்யஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் அப்படிதான் ஆகையினால இந்த மனசுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குது சொற்களுக்கும் லிமிடேஷன்ஸ் இருக்குது ஆக வாக்குக்கும் மனசுக்கும் லிமிடேஷன் ஆகையனால இது வந்து இந்த இறைவன் இந்த மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாதவர் ஏன்னா மனசுக்கும் வாக்குக்கும் ஆதாரமாக இருப்பவர் அதை நாம் என்ன பண்ண முடியும்னா உபனிஷத்து சொன்ன மாதிரி ந சந்திருஷே திஷ்டி ரூபமஸ்ய நுஷா பசிய கஷ்டைனம் ஹுதா மனிஷா ந சந்திருஷே தி ரூபமஸ்ய இவன் இந்திரியங்களுக்கு விஷயமாகிறது ந சுஷா பஷதி கஷ்டனை ஏனம் கண்ணால் இவனை பார்க்க முடியாது அப்போ எப்படி தெரிஞ்சுக்கணும் ஹிருதா மனிஷா மனசா அபிக்ளுப்தல்ல சம்ஸ்காரம் நல்ல அந்தகரணத்தில் நல்ல பண்பாடு நல்ல தர்மானுஷ்டானம் ஈஸ்வர உபாசனை சத்குணங்கள் இப்படி இருக்கிறவனுக்கு அந்த சூக்ஷ்மமான உண்மை விளங்குகிறது கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு ஹிருதா மணீஷா நல்ல பக்குவான் பக்குவமுள்ள மனசினால குரு சொல்லி கொடுக்குறவோ அந்த உண்மை அவனுக்கு விளங்குகிறது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஆக அளவிட முடியாதவன் வரையறுக்க முடியாதவன் ஆனால் சாஸ்திரங்களை படிச்சுட்டே இருக்க இருக்க அது அந்த விஷயம் புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா மனசு மனசுனாலையும் வாக்குனாலையும் புரிஞ்சிக்க முடியாதவன்னு சொல்கிற போதே அது எப்படின்னு யோசிக்கத்தான் செய்வான் அப்படி ஒரு வஸ்து இருக்கா அப்படின்னா இருக்க முடியாது மனசுக்கும் வாக்குக்கும் எட்டக்கூடியதான் மனசினால் புரிஞ்சிக்க முடியதான்னு சொல்கிறோம் மற்ற இடங்களையும் பார்க்குறோம் அவ்வக்தோயம் அச்சிந்தியோயம் இது வந்து இந்திரியங்களுக்கு புலப்படாது சிந்திக்கவும் முடியாது ஆனால் மகான்களுக்கு தத்துவம் இதுலேயே ஊரின் இருக்கிறவனுக்கு அது பிடிபடுறது அப்படிலாம் பார்த்துருக்கோம் ஆஹா அமேயாத்மா இனி சர்வயோக வினிஸ்ருதாங்கிற நாமாவுக்கு அர்த்தம் சர்வசம்பந்த விநிர் சர்வயோக விநிஸ்ருதா அசங்கோஹயம் புருஷா இதுஷ்ரு நானாசாஸ்திரோக்தா நானாசாஸ்திரோக்தாதி நானாசாஸ்திரோக்தாத் யோகாத் இந்த பாவை வந்து வாவா போட்டுக்கோங்க அவகதத்வாத் வா சில புஸ்தகங்கள் அவகதத்வாத்துன்றிருக்கு அபகதத்துவாத்து கிடையாது நானாஷாஸ்திரோ யோகாத் அவகதாத் அவகதாத் வா ரெண்டு மீனிங் சர்வ சர்வயோக விநிஸ்ங்கிறதுக்கு என்னர்தம் ஒரு அர்த்தம் அசங்கம் இன்னொரு அர்த்தம் சர்வசாஸ்திர சர்வயோ சாதனம் சர்வசாதனங்களால் உணரப்படுபவர் அப்படின்னு அர்த்தம் ரெண்டு பொருள் ஆன்மீக சாதனைகளால் உணரப்படுபவர் சர்வ யோக வினிஸ்ருதாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அதை முதல்ல போட்டுருக்கணும் கெட்டி அது சர்வ சம்பந்த விநிர்கதா எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அவருக்கு அதனால தான் என்ன அசங்ககான்னு அர்த்தம் ஏதோடையே அவர் ஒட்டுறதில்லை ஆகாஷம் மாதிரி எப்படி ஸ்பேஸ் எதோடைய ஒட்டுறதில்லையோ ஆனா அது எந்த வஸ்துவும் இல்லையோ அது மாதிரி சர்வ சம்பந்த விநிர்கதா சர்வயோக வினிஸ்ருதா அதுக்கு அதுக்கு பிரமாணம் என்ன அசங்கோஹியம் புருஷா பிருகதாரணி கோபனிஷத் நாலு மூணு அயம் புருஷா அசங்கா ஒட்டாமல் இருக்கார் சரி இது ஸ் பிரமாணத்தை காமிஷ்டர் சர்வயோக விந்ருத்த சர்வயோகாநாம் விசேஷேண நிசுதா அப்படின்லாம் நம்ம அர்த்தம் பார்க்கணும் இது இவங்களுடைய இதில் சர்வ சர்வ சர்வன்னு சொன்னால் அர்த்தம் யோகம்னு சொன்னால் சம்பந்தம் வின விக சர்வசம்ப அப்படி நாம் புரிஞ்சுக்கணும் அஹ் சர்வ சம்பந்த விநிர்கதா எல்லா சம்பந்தத்திலிருந்தும் விலகினவர் அப்படின்னு அர்த்தம் அதனால் என்ன சொல்கிறார் அதனுடைய மீனிங் என்ன தான் கிடைக்கிறது கடைசியில் அசங்ககா எதனுடனும் ஒட்டாதவர் பற்றாதவர் எண்ணங்களோடும் பற்றாதவர் பொருள்களோடும் அவைகளோடு சேராதவர் அப்படின்னு அர்த்தம் சரி அடுத்து ஒரு மீனிங் சொல்லியாச்சு அதுக்கு பிரமாணமும் சொல்லியாச்சு நானா சாஸ்திரோக்தாத்து யோகாத் நான் நானா சாஸ்திரம்னா என்ன எத்தனையோ சாஸ்திரங்கள்லாம் இருக்குது அத்தனை சாஸ்திரங்களாலும் சொல்லப்பட்ட ஹேதோ பஞ்சமி ஆகையினால நானா சாஸ்திரோக்தாத்து ஹேதோஹோ யோகாத் யோகாத்துனால் அதனால் அடையப்படுறோம் யோகம்னா இணையுதல்னு ஒரு அர்த்தம் இருக்கேன் ஆஹா யோகம்னா சம்பந்தம்னு அர்த்தம் வினிஸ்ருதாங்கிறத வச்சுன்னு விசர்க்க வினிர்கதான்னு சொன்னார் இங்கே என்ன சொல்கிறாருன்னா அவகதத்துவாத் அபகதத்வாத்னால் என்ன ஆகிடும்னா அறிய முடியலேன்னு சொல்ல வேண்டி வரும் சாஸ்திரங்களாலேயும் அறிய முடியாது சாஸ்திரங்கள் நேரடியாக உணர்த்துறதில்ல என் நேத்தி நேத்தி வச்சனை நிகமாக அவோச்சு அபகதத்வாத்துங்கிறது அப்படி அர்த்தம் சொல்ல முடியும் ஆனால் வியாக்கியானத்தில் இதோடய வியாக்கியானத்தில் அவகதத்வாத்து தான் போட்டிருக்கு இப்போ ஹிந்தியில் கூட பாருங்க அத்தவா நானா பிரக்கார்க்கு சாஸ்திரோக்த யோகம் சே ஜானே ஜாத்தே ஹைம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறது தான் போட்டிருக்கு இஸ்லேயே சர்வ யோக வினிஸ்ருத்த ஹை நானா சாஸ்திரோக்த சாஸ்திரோக்தாத் பல சாஸ்திரங்களால் உபதேசிக்கப்பட்ட உபதேசிக்கிறதுனால நமக்கு அது புரியுறது விளங்குறது நம்ம எத் நிறைய சாஸ்திரங்கள் எல்லாம் படித்து ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறதுனால நமக்கு என்ன இருதுன்னா தெரிஞ்சிக்க முடியறதுன்னு அர்த்தம் சாஸ்திர பிரமாண வேத்தியம்னு அர்த்தம் சர்வசாஸ்திர பிரமாண வேத்தியா வேதைச்ச சர்வஹி அகமேவ வே அனைத்து சாஸ்திரங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானேங்கிறார் பகவான் கீதையில் பதினஞ்சாவது அத்தியாயத்தில் சொல்கிறார் ஆக அப அபகதத்வாத்துனால் இப்படி சொல்லலாம் சாஸ்திரங்களால் டேரக்டாக அறிய முடியாது அதத்வியாவிர்த்தி ரூபேன அப்படி சொல்லலாம் அபகதத்துவாதுங்கிற அர்த்தம் ஆனால் மெயினாக அவகதத்துவாதுன்னா ஹிந்திலையும் போட்டிருக்கு விவருத்தி வியாக்கியானங்கள்லேயும் போட்டிருக்கு ஆகா அபகதத்வாத்துங்குறது மற்ற புஸ்தகங்களில் அவகதத்துவாத்து தான் இருக்குது ஆகையினால் சாஸ்திரங்களால் அறிந்து கொள்ளப்படுபவர் சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தம் அகோசரம் சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம்னா என்ன சர்வயோக விசேஷேண நிசுதா அப்படின்னா என்னர்த்தம் உபதிஷ்டா நன்றாக சாஸ்திரங்கள்னால் எல்லா சாஸ்திரங்களும் அனைத்து சாஸ்திரங்களும் அவரையே நமக்கு சர்வே வேதாக எத் எல்லா சாஸ்திரங்களும் அந்த மெய்ப்பொருளையே குறிக்கோளாக கொண்டு பேசுகின்றன அப்படில்லாம் நமக்கு பிரமாணம் இருக்குது அது சங்கராச்சாரியர் இங்கே பிரமாணம் ஒன்றும் கொடுக்கலை நம்ம பிரமாணம் கொடுக்காட்டாலும் அந்த பிரமாணத்தை எல்லாம் நாம் எடுத்துக்கலாம் நமக்கு ஞாபகம் வர்ற பிரமாணங்களை எடுத்துப்போம் அவ்வளோதான் இன்னும் வியாக்கியானத்தில் விவரித்தி வியாக்கியானத்தில் எல்லாம் இருக்குது பார்க்கலாம் எப்படி சொல்கிறார் பார்த்து விடுறேன் ரிஷா கபி அமேயாத்மா சர்வயோக வினிஸ்ருதா யோக உச்சே தோா சம்பா தேபிய வினா சுவம்பரேத்தச்சஷ்ட்ரு அசங்க வாஸ்தவசர வாவசம்பன சம்பந்தம் கிடைக்க என்ன மித்யா சம்பந்தம் தானே தவிர கயிருக்கும் பாம்புக்கும் இருக்கிற சம்பந்தம் என்ன சம்பந்தம் மித்யா சம்பந்தம் ஆகா இது வாஸ்தவ சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறார் அர்த்தாந்தரமாக இன்னொரு அது நானா இத்தி நானா நர்த்தம் நியாய வைசேஷிகாதி நானாசாஸ்திரோ யோகாஹா யோகாஹாங்கிறதுக்கு அர்த்தம் யுக்தயாங்கிறார் யுக்தயான லாஜிக் நியாயம் தர்க்காக தை அவைகளோடு வேதிரேதாந்த பிரணத்துக்கு விரோதமில்லாத தக்கம் ஸ்க்கோனுசீயதாம் அப்படின்னு ஆதி ஆதிசங்கர சாதன பஞ்சத்தில் சொன்ன மாதிரி வேதாந்த பிரண அனுகிரகாரா விசாரித்தவக விருங்கிறதுக்கு அர்த்தம் அவக भाष्ये सत्सुच जन्मादि தாரீரகாஷ் சேதவதிஷு திரணாப்போதி நியபரம் ஷாபரம் ஜைமினியோட சூத்திரத்துக்கு இருக்கிற கமெண்ட் ஆஹ இ சுவாந்த ஷாரீரக பாஷ்யே இல்லை சாரீர சா சாபர பாஷ்யம் இல்லை தப்பாக சொல்லிட்டேன் சாரீரக பாஷ்யம் ஷாரீர சாபர பாஷ்யம் இல்லை ஆதிசங்கருடைய வியார்த்த வாக்கியம் தான் இது சத்சுச்ச வேதாந்த வாக்கியேஷு ஜகத ஜன்மாதி காரணவாதிஷு த ஜகத்காரணத்தை பற்றி விசாரம் பண்ணுகிறார்கள் நியாய ந நையாயிக்கர்கள் வைசேஷிக்கர்கள் நியாயசாஸ்திரவாதிகள் அதிலையே இன்னொரு குரூப்பு யோகவாதிகள் எல்லாரும் நிறைய யுக்தி சொல்லுகிறார்கள் அந்த இந்த இடத்துல யோக சப்தத்துக்கு யுக்தின்னு எடுத்துகிட்டு இருக்கார் அதனால் என்ன அர்த்தம் சர்வசாஸ்திர சாஸ்திர உக்தாதி யோகாது ஏன்னா சாஸ்திரம் யோகம்ங்கிறதுக்கு இந்த இடத்துல யுக்தின்னு எடுத்துகிட்டு இருக்கார் யுக்தி சொன்னால் தர்க்கம் தர்க்கம்னால் ஊகம் அனுமான பிரமாணம் ஆக யுக்தினால் தெரிஞ்சுக்கப்படுறவர் அபகத்தான்னு ஒரு பாடம் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க இவங்களே அபகதா இது பாடே சொல்கிற அவரே அபகதாங்கிற பாடம் எடுத்துண்டா நானாசாஸ்திரோக்தாத்து யோகாத்து வேதாந்த அனனுமத அனனுமதாத்து அபகதா அனவகதா இத்தியர்த்தா அதாவது வேதாந்தத்துக்கு முரண்படுகின்ற அனுமான வாக்கியங்களால் யுக்திகளால் அறிய முடியாதவர் வேதாந்தத்துக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய தர்க்கம் அல்லது தர்க்கம் யுக்தி அனுமானம் அதன் மூலம் அறியப்படுபவர் அவன் அப்பகதகான்னு சொன்ன என்ன அர்த்தம் மாற்றி போட்டுக்கணும் வேதாந்த சாஸ்திரத்துக்கு விரோதமான தர்க்கங்களால் அறிய முடியாதவர் நீக்கப்படுபவர் ஏன்னா அது சரி ஆக வேதாந்த சாஸ்திரத்துக்கு பொருத்தமான யுக்திகளால் அறியப்படுபவர் அப்படின்னு அந்த பாடமும் எடுத்துக்கலாங்கிறார் அபகதா இத்தி பாட்டே நானாசாஸ்திரோக்தாத்து யோகாத்து வேதாந்த அனனுமத அபகதா அனவகதா அபகதாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அனவகதா அறிய முடியாது அறிய முடியாதுங்கிறார் சில சாஸ்திரங்களால் சொல்லப்படுற யுக்திகளால் அறிய வேதாந்த சம்மதம் இது அடிக்கடி சங்கராச்சாரியர் கோட் பண்ணிகிட்டே இருக்கார் அதுக்கு அது ஷாரீரக பாஷத்தை பிரமாணமாக காட்டியிருக்கார் சரி அடுத்தது பார்க்கலாம் அஹ அஜர் அஜேஸ்வர சித்த சித்தி சர்வாதி ரச்சியுதிரி ரமேயாத்மா சர்வயோகவினிஸ்ருதா இதுக்கு அர்த்தம் பார்த்தாச்சு அதில் நம்ம கடைசியாக பார்த்தது அச்சுதம் வரைக்கும் நூறு நாமாக்கள் ஆயிடுத்து அச்சுதம் வரைக்கும் அஜக சர்வேஸ்வர சித்தா சித்திஹி சர்வாதிஹி அது வரைக்கும் நமக்கு நூறு நாமக்கல் முடிஞ்சு போயிடுத்து அப்போ விஷாகபிஹியிலேருந்து நூற்றி ஒன்றாவது நாமம் விஷாகபிஹி அமே ஆத்மா சர்வயோக மூணு நாமக்கல் ஆயிடுத்து ரெண்டாவது நூறில் அடுத்தது வசுர்வசுமன சத்ய சமாத்மா சம்மித்த அமோப்புண்டுமன அமோகீகா अत्र சந்தித்தன அயமில வசதி इत्युक्तोवा வச வசூனாஸ் வாச வசுனா இது பூர்வம் நீ வசுமன இப்போ வசு வசு வசுர்வசுமன சத்ய வசுங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் எல்லா எல்லா சரீரங்களும் இதில் இருக்கின்றன எல்லாவற்றிலும் இவர் இருக்கிறார் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் சொல்கிறாங்கிறார் அத்த அறன்ன அஸ்மி அஸ்மின் பிரம்மணி சர்வூத்தி வசந்தி வாசனத் வாசுதேவிதம் புவனத்தையும் சர்வூதாசோசி வாசுதேவ நமோஸ்து தே இந்த இடத்துல வசுசப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் ஆஹ அத்த வசந்த வசுசப்தத்துக்கு வசந்தின்னு எடுத்துக்கிறார் வசந்தி சர்வூத்தி அஸ்மிணி வசந்தி மத் நாஹம் தேவஸ் ஸித எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் மைய தத்தமிதம் சர்வம் ஜகதவியமூர்த்தி மத் தாஹம் தேவஸ் ஸித நூத்தி பசியமே யோகமீஸ்வரம் ஒம்பதாவது அய் பகவதுகீத ஆரம்பத்துலே வந்துடு நாலாவது நாலு அஞ்சு ஆறு வந்துடு அன்பணி இந்த பரம் புருளில் சார் அனைத்து சரீரங்களும் அனைத்து ஸூலசூக் காரணீரங்களும் அர்த்தம் மாய்ச்சேந்து வசந்தி வசந்தி நரிக்கிந்திர என்று வசதி அப்படி ஒரு வசூன்னு சொல்லலாம் அந்த சர்வூத்தி வசந்தி வசு அது ஒரு மீனிங் அடுத்தது திருத்தஸ் ஆன சுவூத்தி ஜாத்மீ யோகயுக்கமன பசிய மயி பசிய எல்லாம் யாராவது அத்தியாயம் பகவத்கீதை ஆக தேஷு தேஷூனா என்னர்த்தம் சர்வபூதேஷு அனைத்து பூதங்களிலும் சரீரங்களிலும் ஸ்தூல சூக்ம சரீரங்களிலும் அப்படி வசதி இவர் இருக்கார் அதாவது உயிர்கள் வசிக்கின்றன இவர் வசிக்கிறார் எல்லாவற்றிலும் இவர் இருக்கிறார் ஆக என்னால் இதிவா வசு ரெண்டும் சொல் சொல்கிறார் ஆக என்னது எல்லாம் இவரிடத்தில் இருக்கின்றன இவர் எல்லாவற்றிலும் இருக்கிறார் இது என்னென்னா இவர் எல்லாவற்றிலும் இருக்கிறாருங்கிறது எல்லாவற்றிலும் இவர் உயிராக இருக்கிறார் உணர்வாக இருக்கிறார் அப்படி சொல்கிறோமே நம்ம பாட்டு ஒன்று பாடுறோமே உண்மையும் அறிவும் இன்பமும் ஆகி பாரதியார் பாட்டு இங்கே சொல்கிறோம் வரும் செவாக வரும் உண்மையும் அறிவும் இன்பமும் ஆகி வரும் உண்மையும் அறிவும் இன்பமும் என்னது சச்சிதானந்தம் உண்மையும் அறிவும் இன்பமும் ஆகி பலயனத் தோன்றி பலவினை செய்து பல பயனும் உண்ணும் பரமனற்பொருளை உண்மையும் அறிவும் இன்பமும் பலயனத் தோன்றி பல வினை செய்து பல பயனும் உண்ணும் பரம நற்பொருளை பகவானே இத்தனை ஜீவர்களாக தோன்றி இத்தனை கர்மாக்களை பண்ணி இத்தனை சுக்க சுகதுக்கத்தை அனுபவிச்சுட்டுருக்காருனா இன்ப துன்பம் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே உண்மையும் அறிவும் இன்பமும் ஆகி பலையனத் தோன்றி பல வினை செய்து பல பயனும் உண்ணும் பரம நற்பொருளை உயிர்க்கலாம் தந்தையை உயிர்க்கலாம் தாயை உயிர்க்கலாம் தலைவனை உயிர்க்கலாம் தாயை உயிர்க்கலாம் தந்தையை உயிர்க்கலாம் தலைவனை உயிர்க்கலாம் துணைவனை உயிர்க்கலாம் உயிரை உயிர்க்கலாம் உணர்வை அறிவிலே கண்டு போற்றி நெறியினில் அவன் பணி நேர்படச் செய்வோம் இந்த பாட்டுக்கு பாரதியாருக்கு என்ன நமஸ்காரம் பண்றது நெறியினில் அவன் பணி பணி நேர்படச் செய்வோம் இந்த உண்மையை உணர்ந்து எல்லாரும் ஒழுங்கா நாம பண்ற வேலை நம்ம வேலை இல்லை இது பகவானோட வேலை அப்படின்னு நினைச்சு பண்ணுங்கோ இது மாதிரி சொல்லவே முடியாது ஆஹ எதுக்கு சொல்றோம்னா அனைத்தும் அவனில் இருக்கின்றன எல்லாவற்றிலும் அவன் இருக்கிறான் எல்லா கட்டடங்களுக்குள்ளும் ஆகாசம் இருக்கிறது ஆகாசத்தில் எல்லா கட்டிடங்களும் இருக்கின்றன அப்படின்னா எப்படி இருக்கும் எவ்வளோ பில்டிங் எவ்வரி கட்டிடத்துக்குள்ளேயும் எல்லா மட்டாகாசம் கட்ட ஆகாசம் அவன் அந்த ஆகாசம் இருக்குன்னா அப்போ என்ன இருக்குதுன்னா உபாதி சகித்த உபாதி சகித்த ஆகாசம் உபாதி ரகித்த எல்லா உபாதிகளும் அவனைச் சார்ந்திருக்கின்றன எல்லா உபாதிகளிலும் அவன் வியாபித்திருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓ அதுன பிர உபனிஷத்துல இருக்கு அம்பிய பாரே புவனே நாக்க மஹான் அம்பே புவனே நாக்கே மகதோ மகீயன் சுக்கிரேண ஜோதிகுஷிசம் பிரவிஷ்ட பிரஜாபிச்சரதி அந்த எஸ் நிதகம் சஞ்சவிச்சி சர்வன் எஸ் தேவாதிவிஸ்வேஷே ததவூது மா இர பரமே வியோமன் எம்ச்சிவம் மகீஞ்சேனா சமுதிரே கவயோ வயந்தி யரே பரமே பிரசூத்த ஜக்தோயீவான்ஜூமியம் யதோஷீபுருஷாஹன் பசூகிஷூத்தராச்சரா அத்தியதீயசும் பரா மகாந்தம் எதேக்கம் அவந்தரபம் விவம் புரன்தரஸ்தந்தது சத்யமாபிரமபரமகவீனாம் இந்த மந்திரமெல்லாம் படித்தது தான் தெரியும் எப்படி வந்து ஜகத்தை வந்து ஈஸ்வரன் அணோ ஹணோ அணியான் மகதோ மஹியான் ஆகினால் அனைத்தும் இவனில் இருக்கின்றன என்பதால் இவன் வசு எல்லாவற்றிலும் இவன் இருக்கிறான் என்பதால் வசு நீ எப்படி சொன்னாலும் சரி அவரை பிரிக்க முடியாது எல்லாம் அவரை சார்ந்து இருக்கின்றன அவர் எல்லாவற்றிலும் இருக்கிறார் உண்மையில் அவரை தவிர ஒன்றுமே இல்லை ஓன்லி காட் இதுதான் விஷயம் வசு அடுத்தது இன்னொரு மீனிங் சொல்கிறார் மூணு நெருப்புன்னு கூட வச்சுக்கலான் வசு நாம் பாவகஷ்டாஸ்மி அஷ்டவசுக்கள் அக்னி ஒருத்தர் அதனால் வசுக்களுள் நான் அக்னியாக இருக்கிறேன் விபூதி யோகம் கீதா பத்து இருபத்தி மூணு வசு மூணாவது மீனிங் அவருக்கு முதல் மீனிங் என்னது நான் எல்லாம் இவரில் வசிக்கின்றன இவரில் இவரிடத்தில் தான் அனைத்தும் வசிக்கின்றன அவன் தான் தவறே இண்டிவிஜுவல் இருக்கான் பகவான் எங்கேயோ இருக்காருன்னு அவரை விட்டு என்னது ஒரு கணமும் நீ பிரிய முடியாது இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் விறத்தினால் நீ அவரை நினைக்கிறியோ இல்லையோ நீ நீ அவரை நினைச்சா என்ன நினைக்காட்டி என்ன அவரை விட்டு நீ பிரிய முடியாது ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே எல்லாம் ஏன் தெரியும் அடுத்தது வசு வசுமனாக வசு வசுமனாக வசுசப்தேன தனவாசினா பிராசஸ்தியம் लक्ष्यते नकलुषितं चित्तं நலுஷித்தி தன்மன பிரசஸ்தம் தூய்மையான மனம்ங்கிறார் தூய மனம் தூய மனம் அப்படிங்கிறார் போற்றத்தக்க மனம் புகழத்தக்க மனம் பெருமைப்படத்தக்க மனம் பகவானோட மனசை பற்றி சொல்லணுமா நமக்கு சரீரத்தை கொடுத்து நம்ம கேட்குறதெல்லாம் கொடுத்து நம்ம பீரோ இருக்கிற பொட்டலம் வரைக்கும் அவர் தான் பார்த்துக்கிறார் இல்லையா ஏதோ ஒன்று பையில் கட்டி அதை கட்டி இதை கட்டி வச்சு இது என்னதுன்னு வச்சு நான் இருக்கும் இப்போ தான் பார்த்தோம் எல்லாமே அவரை சார்ந்துருக்குன்னு அதனால் வசுங்கிற சப்தத்துக்கு பிராசஸ்தியம்ங்கிறார் புகழ் அப்படிங்கிறார் வசு ஈஸ் டு தனவாச்சினா வசுங்கிறது சாதாரணமாக வசுன்னா தனம்னு அர்த்தம் தனம் அக்னிர்தனம் வா தனம் அக்னிர்தனம் வாயு தனம் சூரியோதனம் வசு சொல்கிறது ஸ்ரீசூக்தத்தில் பார்க்குறோம் அக்னி இல்லை நம்ம நினச்சுன்னு இருக்கோம் மழை நமக்கு செல்வம் இல்லையா நம்ம வீட்டில் இருக்கிற க இந்த கரன்சி நோட்டுன்னு தான் பணம் நம்ம கற்பனை உண்மையிலே என்ன நான் ஒழுங்காக மூச்சு போயிட்டு இந்த ஹெல்த்தை விடவா செல்வம் இருக்க போகிறது எத்தனை செல்வம் ஹெல்த் இல்லைன்னா எப்படி என்ஜாய் பண்ண முடியும் அனுபவிக்க முடியும் ஆகையினால இது தான் அந்த தனத்துக்கெல்லாம் மதிப்பே இதை வச்சு தான் இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்காக இதெல்லாம் ஸ்பாயில் பண்ணின்னு விட்றோம் ஆக வசுகுங்கிற சப்தத்துக்கு தனம்னு அர்த்தம் தனத்தை யாராக புகழாமல் இருப்பானா எல்லாருக்கும் உலகத்தில் பணக்காரன்னா எவ்வளோ மதிப்பு அவர் வராருன்னா அவனுக்கு புத்தி இருக்கோ இல்லையோ அவன் எல்லாம் என்ன எஸ் யாஸ்திவித்தம் ச நர குலீனா ச பண்டித்ருத்தவான் குணஜ சயே வக்தா ச சதரிசனீயா சர்வே குணா காஞ்சனமாசிரய்தி இவர் பர்தகிரி சொல்கிறார் யார்கிட்ட பணம் இருக்கோ அவனை பற்றி சொல்கிறார் ஏன்னா அவர் ராஜாவாக இருந்தவர் அல்ல எஸ்யாஸ்தி வித்தம் யார்கிட்ட பணம் இருக்கோ என்ன ராஜாவுக்கு எப்பவும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு வேணும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கும் பவர் இருக்கிறவங்க வேணும் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தராக சேர்ந்து ஒரு வழி ஆகிடும் அதுவும் இந்த பக்கம் ஒரு பக்கம் பணம் குவிஞ்சுட்டுருக்கும் இது பக்கம் ஒன்று பக்கமும் பணம் குவிஞ்சுட்ருக்கும் இங்கே கீழே இருக்கிறவனுக்கு காணாது ஒன்றும் வராது எஸ்யா அஸ்தி வித்தம் யார்கிட்ட பணம் இருக்கோ ச நராக அந்த மனிதன் அவன் யாராக இருந்தான்னு அவனை எங்கே கல்யாணம் பண்ணிட்டான்னு நம்ம அதை பற்றிலாம் வந்து இவங்க தாத்தாவோட தாத்தா இருக்காரு பெரிய தீட்சிதர்னான் இவன் எங்கேயோ பிரான்ஸில் ஒரு அவ பிளாக் அமெரிக்கனை கல்யாணம் பண்ண என்ன தாத்தாவோட தாட்சர் தீட்சிதர் சொல்லி என்னது பண்ணுறது அவனை பணம் நிறைய இருக்குது அதனால் அவனை சொல்கிறவனோ இல்லையோ அவங்கள பற்றி சொல்லி எப்படியாவது சமாளிக்கணும் ஏன்னால் ச நரஹா குலீனஹா குலீனகம் உத்தம குலத்தை சேர்ந்தவனாம் இவன் ரொம்ப கல்ச்சர்டு ஃபேமிலிங்கிறது சொல்ல முடியுமா பணம் இருக்கிறதுனால சொல்லிட்டான் எஸ் யாஸ்தி வித்தம் ச நர குலீனஹா ச பண்டிதஹா ரொம்ப படிச்சிருக்காரு இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை ஆனால் வாய் திறந்து பேச வராது ஆனால் வந்து ஆனால் வந்து படிச்சிருக்காருமா உங்களுக்கு நிறைய பேர் புரியறது அப்படி இப்படி இல்லைன்னு சொல்லுவோம் எஸ் ஆஸ்தி வித்தம் ச நரக்குலீனா ச பண்டிதாக நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கான் நிறைய மகாத்மாவோடய வீடு முழுக்க புஸ்தகம் இருக்கும் ஒன்று கூட படித்திருக்க மாட்டான் லைப்ரரி மாதிரி அலங்காரமாக வச்சுருக்கோம் ச பண்டிதா ஸ்ருத்தவான் குணஜ எல்லாம் எப்படின்லான்னு தெரியும் ச ஏவ வக்தா அவன் பேசணும்னு நாம் கேட்கணும் சரிஷனீய பார்க்கப்பட வேண்டியவன் சர்வே குணாக எத்தனையும் போலித்தனம் சர்வே குணாக காஞ்சனம் ஆசிரய்தி இந்த குணமெல்லாம் எதை சார்ந்திருக்குன்னா பணத்துக்காக இவ்வளவு பொய்யெல்லாம் சொல்கிறோம்ப்பா சர்வே குணாகா காஞ்சனம் ஆசிரியம் எதுக்காக சொல்ல வந்தேன் தனவாச்சினா பிராசஸ்தியம்ங்கிற சங்கராஜர் பணம் இருந்தால் போகிறோம் பணத்துக்கும் குணத்துக்கும் சம்பந்தமே இருக்காது ஆஹா ஓஹோன்னு சொல்லி எத்தியாக சொல்லி சமாளிக்கணும் ஆகா என்னென்னா பணம் இருந்தால் மகள் புகழ் கிடைக்கிறது அந்த புகழ் நல்லதாக கெட்டதாங்கிறது வேறு விஷயம் ஆஹா தனவாச்சினா பிராசத்தியம் லட்சியது ஆஹா வசுங்கிற சப்தத்துக்கு புகழ்னு அர்த்தம் எடுத்துக்கிறேங்கிறார் எப்படி எடுத்துப்பீங்கன்னா பணம் இருக்கிறவனை எல்லாரும் புகழ்கிறான் இல்லையா ஆகவே அந்த பணம் இருக்கிறதுனால புகழதினால நான் இப்போ புகழுங்கிறதை எடுத்துக்க போகிறேன் சங்கரா அதுக்கு ஒரு நியாயம் சொல்கிறார் வசு சப்தத்துக்கு நான் வந்து புகழ்னு அர்த்தம் எடுத்துக்க போகிறேன் ஏன்னா பணம் இருக்கிறவன எல்லாரும் பணத்தை தான் உலகத்தில் எல்லாரும் புகழான் பணம் யாருக்கிட்ட இருக்கோ பொருள் அல்லவற்றை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள்னர் வள்ளுவர் யூஸ்லெஸ் ஃபெலோவையும் பெரிய ஆளாக காட்டுறது பணம்னுட்டர் பொருள் அல்லவற்றை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் எப்படி பாருங்க ஒரு குரலில் எத்தனை பொருள் இருக்குது பொருள் அல்லவற்றை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் நாலு பொருள்னு இருக்குது இல்லையா மொத்தம் இருபத்தி நாலு எழுத்துக்குள்ளே எத்தனை எழுத்துது பொருள்ங்கிறது மூணு எழுத்து நான் மூணு பன்னெண்டு எழுத்து பொருள் இதனால்தான் தெய்வ புலவருங்கிறோம் சாதா புரிய என்றைக்கோ ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஐம்பதா வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது இன்றைக்கி புரிகிறதே எப்படி இன்றைக்கி எழுதுனப்பாட்டே சில இதெல்லாம் புரிய மாட்டேங்கிறது எப்படி புரிகிறது இருகடும் ஆஹ தனவாச்சினா பிராசத்தியம் லட்சியத்தை அதனால் என்ன சொல்கிறார் பிரசஸ்தம் மனா எஸ் சா வசுமன ஆஹ அனைவராலும் பாராட்டத்தக்க மனம் அஹ பணமா மனமா குணமா குலமா பணமா பாஷமா எல்லாம் வந்திருக்கே எல்லாம் ஊரில் தானே பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளவு சுவா அதாவது நமக்கு ஜென்மாவோட லட்சியமே புரியலை நச்சுக்கேசம் மாதிரி நமக்கு விவேகம் இருந்தால் தானே அவனுக்கு ஒம்பது வயசுலேயே வந்துவிடுத்து நமக்கு தொண்ணூறானாலும் வரமாட்டேங்கிறது அவனுக்கு விவேகம் இப்படி அப்பாட்ட சொல்கிறான் என்னத்துக்கு குழந்த செத்து போகிறது ஒரு துக்கமாக அப்படிங்கிறான் அவர் பையன் அப்பா கிட்ட பையன் வந்து நான் சாகிறது ஒரு துக்க விஷயமானு கேட்டால் எப்படி இருக்கும் அவர் என்ன சொல்லிட்டார் நீ செத்து போ செத்து தொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டார் உன்னை யமனுக்கு கொடுக்க போகிறேன்னு விட்டார் ரொம்ப சந்தோஷம் அவன் யோசிக்கிறான் என்ன யமனுக்கு என்னால் என்ன யூஸ் யூஸ் இருக்குன்னு யோசிக்கிறான் இந்த நச்சிக்கேத்த எப்படி திங்க் பண்ணுறான்னா சரி அப்பா யமனுக்கு என்னை கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டார் நிறைய பிராமணனுக்கு பசு மாடல்லாம் கொடுத்துருக்கார் அதெல்லாம் பண்ணியிருக்கார் நான் போனால் எமனுக்கு எந்த வகையில் நான் உபயோகமாக இருப்பேன்னு யோசிக்கிறான் யமன் எனக்கு என்ன பண்ணுவார் நான் யோசிப்பான் எனக்கு நகை போடுவாரா நட்டு போடுவாரா அவர் போட்டார் நிஜமாகவே தூக்கி எறிஞ்சிட்டான் தூக்கி எறிஞ்சிட்டான்னு என்ன அது நீங்களே வச்சுக்கோங்க உங்கள்ட்டருந்து அதான் நன்னா இருக்குன்ட்டான் இதெல்லாம் கூப்பிட்டு வைக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் பீரோ எல்லாம் கிடையாது குடிச்ச பீரோ லாக்கர் எல்லாம் கிடையாது இதெல்லாம் நானாக சேர்த்துருக்கேன் அதெல்லாம் அவன் சொன்னான் நான் இப்போ தேடாங்க சொல்கிறான் நச்சுக்கே இதெல்லாம் என்னத்துக்கு அனாவசியமாக இப்படின்னா நீங்கள் சொன்ன வார்த்தையை மாற்றணும் அனுபஷ யா பூர்வே பிரதிபஷ்ய ததா பரே சசியமிவ மரத்திய பச்சத்தை சசியமிவ ஆஜாயத்தை புன போய்ட்டு வரேன் சந்தோஷமாக அனுப்பிச்சுவைங்க அதுதான் விவேக் ஆஹா எதுக்கு சொல்கிறேன்னா பிரசஸ்தம் மனா மனசை புகழத்தக்க பாராட்டத்தக்க மன மனசுனா இப்படியெல்லோ இருக்கணும் வசுமனாஹா அதாவது பண்புகள் நிறைந்த மனம் மனநலம் மண்ணு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும்னர் திருவள்ளுவர் ஆகா அதுக்கு விளக்கம் சொல்கிறார் ராகத்வேஷாதிபிகி கிளேசைகி இந்த ஆதிபிகி போட்டிருக்கார் அதுக்கு வேறு அர்த்தம் பார்க்கணும் ராகத்வேஷாதிபிகி கிளேசைஹி மதாதிபி உபக்லேஷ்ட எதா ந கலுஷித்தம் சித்தம் தத்தா தன் மன பிரசஸ்தம் இது நம்ம மனசை வச்சு தான் भगवान மனசை புரிஞ்சிக்க முடியும் பகவானுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கா அவருக்கு கர்வம் இருக்கா இராஷம் காமம் கிரோதம் லோபம் மோகம் மதம் ஆத்சரியம் இந்த ஆதிபிகின்னு போட்டிருக்கார் ராகத்வேஷாதிபி பார்க்கலாம் வசுமனாக இதில் ஒரு விச்சாரம் பண்ணுறார் பகவானுக்கு மனசு இருக்கா இல்லையான்னு அப்ராணோ ஹமனா சுப்ரஹான்னு வேதத்தில் சொல்லியிருக்கு நீங்கள் வசுமனாகங்கிறீர்கள் பகவானுக்கு வசுமனாகனு சொல்லுகிறீர்களே அப்படின்னா சத்யாத்ம பிராணாராம் அம்மன ஆனந்தம் இன்னொரு சிறுதி சொல்லியிருக்கேப்பா இப்போ பகவானுக்கு ஹிரண்யகர்பனுக்கு டோட்டல் மைண்டு அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிறார் அப்புறம் சொல்லியிருக்கு சவிசேஷ பிரம்மணா திவ்ய மனசம்பந்த பிரதீயமானத்வா அதெல்லாம் பிரம்ம சூ சூத்திரமெல்லாம் நிறைய கோட் பண்ணுறார் மனோமய பிராணசரீரா ஆகா சகுண பிரம்ம விஷயம் இது வந்து சகுண பிரம்ம விஷயம் அதனால்தான் பகவான் என்ன சொல்லுகிறார்கள் என்னென்னா இப்போ வைஷ்ணவர்கள்லாம் கூட நிர்குணம்னு சொன்னால் நிர்குணம்னா குணரஹிதன்னு சொல்ல மாட்டார்கள் நெ நிர்கதாக துஷ்டகுணாக எஸ்மின் யாரிடத்தில் யாரிடத்தில் துஷ்டகுணங்கள்லாம் இல்லையோ அவன்தான் நிர்குணன் அந்த அர்த்தம் எடுத்துக்கொள்கிறார்கள் அவர்கள் ஆக பகவானுக்கு மனசு உண்டா இல்லையா அத்வைத சித்தாந்தத்தில் மாயாசக்தி தான் பகவானோட மனசுன்னு சொல்லிவிடுவோம் அப்படி ஒரு அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் சகுண பிரம்மனுக்கு வந்து நல்ல கருணாமூர்த்தி நல்ல குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிற போது அவருக்கு மனசை நாம் எப்படி சகுண பிரம்மன் வந்து பூஜைக்காக நம்ம பாவனைக்காக வச்சுன்னு இருக்கோமோ அவருக்கு மனசு என்னோடய கர்மாவெல்லாம் தெரியும் அவருக்கு நான் பண்ணுற புண்ணிய பாபத்தெல்லாம் எங்கே ரெஜிஸ்டர் பண்ணுவார் அவர் அவருக்கு மனசு இல்லைன்னா எப்படி என்னோடய புண்ணிய கர்ம சாட்சியாக அவர் இருக்க முடியும் ஆக பகவானுக்கு மனசு உண்டா இல்லையா அப்படின்னு ஒரு விசாரம் பண்ணி மா நிர்குண பிரம்மனுக்கு மனசு இல்லை சகுண பிரம்மனுக்கு மனசு இருக்குது அபரபிரம்மன் அப்படின்னு ஒரு விசாரம் பண்ணுறார் ஆனால் இந்த ராகத்வேஷத்துக்கு சொல்லலை ஆக ராகத்வேஷைஹி ராகத்வேஷாதிபிஹி கிளேஷைஹி நான் வேற இடத்துல பார்க்குறேன் இது ஆக இதெல்லாம் பஞ்ச கிளேஷங்கள்லாம் சொல்லுவார்கள் இதில் இருக்குது அதாவது பதஞ்சலியோட ராஜ யோகசாஸ்திரத்தில் இருக்குது விறத்தயா பஞ்சதையா கிளிஷ்டா அக்ளிஷ்டாச்ச அப்படின்னு சொல்லி அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷம் இருக்காது என்னென்னு ஞாபகம் இல்லை எனக்கு இப்போது அப்புறம் சொல்கிறேன் ராகத்வேஷாதிபிகி க்ளேஷை ஆதிபிகின்னு போட்டுவிட்டார் ராகத்வேஷம் விருப்பு வெறுப்பு முதலான க்ளேஷங்களாலும் அதாவது மனசில் விருப்பு வெறுப்பு இருந்ததுன்னு சொன்னால் மனசில் சாந்தி எப்படி வர முடியும் நிறைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்குன்னா அந்த மனசில் எப்படி சாந்தி இருக்க முடியும் சாந்தி இருக்காது அதனாலே என்ன ஆச்சுன்னா மற்றவன் சாந்தியும் கொடுத்துருவான் மற்றவனுக்கு ராகத்வேஷம் இல்லைன்னாலும் அவன் சாந்தியும் டிஸ்டர்ப் பண்ண பார்ப்பான் அதுதான் அதுதானே ராகத்வேஷம் அது மாத்திரம் இல்லை கர்வமெல்லாம் இல்லை அதான் கர்வ மதாதீன்னர் மதாதீன்னு சொன்னால் கர்வம் முதலான முத மதாதிபதி உபக்லேஷ்ட உபக்லேஷங்கள் அதான் பிரதானமான க்ளேஷங்கள் அதனுடைய உபக்லேஷங்கிற க்ளேஷாக உபக்லேஷ வேதம் உபவேதம்ங்கிற மாதிரி வர்ணம் உபவர்ணம்னு சொல்கிற மாதிரி இங்கேயும் இப்படி இருக்குது ஆகா எதா ந கலுஷித்தம் சித்தம் இவைகளால் கொஞ்சம் கூட மனசு அழுக்காகலை அந்த சித்தத்துக்குத்தான் தத்தகா தன் மனா பிரசஸ்தம் இறைவனுடைய மனம் வேண்டுதல் வேண்டாமை இலான் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொறி ஐந்தின் வழியாக செல்கின்ற ஆசைகள் இல்லாதவன் அதனால் பகவானுக்கு அப்படி சொல்லலாம் ஞான் வச்சுங்கோ இதெல்லாம் சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் இம்பெர்ஃபெக்ட் காட் இஸ் மேன் பர்ஃபெக்ட் மேன் ஈஸ் காட் அப்படிங்கிறார் சுவாமி விவேகானந்தர் பண்பட்ட மனிதனே கடவுள் பண்படாத கடவுளே மனிதன் அப்படிம்பார் அது மாதிரி நல்ல மனசு நல்ல மனசு அஹ வசுமனஹா பாராட்டத்தக்க சிறந்த மனசு அவன்தானே என்ஜாய் பண்ண முடியும் என் மனசில் ராகத்வேஷம் இல்லைன்னா நான் தானே அதை அனுபவிக்க முடியும் ராகத்வேஷம் இல்லாத காமக்ரோதாதிகள் இல்லாத என் நான் யார் அதை கடைப்பிடிக்கிறானோ அவன்தான் அனுபவிக்க முடியும் அவன்தான் ஈஸ்வரனையே அனுபவிக்கிறான்னு அர்த்தம் ஆஹ மாசற்ற மனம் மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அறன் அதுக்கு பதிலாக நல்ல குணங்களும் நிறைய இருக்குது அத்வேஷ்டா சர்வபூத்தானாம் மைத்திரா கருணாக நிர்மமாக நிரகங்காரா அப்படிலாம் நல்ல குணங்கள்லாம் இருக்குது சர்வபூதே ரத்தாக ஆஹா கெட்ட குணங்கள் கொஞ்சமும் நல்ல குணங்கள் மேலோங்கி இருக்குது அப்போ அந்த மனசுனால் அவனுக்கு வந்து எவ்வளோ அது மாத்திரம் இல்லை புத்தியும் இருக்குது உணர்ச்சிகளுக்கும் வசப்படுறதில்லை அறிவுக்கு கட்டுப்பட்ட மனம் பண்புகள் நிறைந்த மனம் தீய குணங்கள் அற்ற மனம் அது நம்ம நம்ம மனசே ஈஸ்வரன் ஆயிடுறது மாசிலா மனமே ஈசன் கோயில் தமிழில் இருக்குது மாசிலா மனமே ஈசன் கோயில் ஈசன் கோயில்னால் எடுத்தோம் இறைவனின் இருப்பிடம்னு இருத்தோம் கோன்னா என்ன கடவுள் இல்லைன்னா இரு வீடு கடவுளின் கோ கோவில் கடவுளின் இருப்பிடம் எங்கே என்ன மாசிலா மனம் அற்றது பற்றனில் உற்றது வீடு எல்லாம் ஞாபகம் வருது ஆக தன் மனஹ பிரசஸ்தம் ரொம்ப நல்ல நாமம் எல்லா நாமங்களும் நல்லாதான் இருக்குது இது கொஞ்சம் நமக்கு இது பண்ணுறது வசுமனாக வசூர் வசுமனாக வசுமனாகனா பாராட்டத்தக்க போற்றத்தக்க புகழத்தக்க பெருமைப்படத்தக்க மனசு இது இன்னொருத்தர் அனுபவிக்க முடியாது கூட இருக்கிறவன் அந்த அன்புனால அந்த அன்பு மழையினால் ஈஸ்வரனுடைய இது அனுபவிக்கலாம் ஆனால் அவனுக்கு தான் அந்த ரொம்ப ஆனந்தம் அவனே அந்த மனசை வந்து தன்னோட மனசை பார்த்தே தானே சந்தோஷப்பட மாட்டானா பகவானே எனக்கு இப்படி ஒரு நல்ல மனசை கொடுத்து சந்தோஷம் லாஹத்திலே அன்பினோர் வெள்ளம் சரி அடுத்தது சத்ய வசுர்வசுமன சத்ய சத்யசத்துக்கு எவ்வளோ அர்த்தம் சொல்கிறார் பாருங்க அவித ரூபாத் பரமாத்மா சத்ய சத்யம் ஞானமனந்தம் ப்ரமே மூர்மூர் மூமூர் ஆம்கா சச்ச அபவத் ஷு சதித்து பிரண்தீத்தியம் எவ்வா தின பிரண அன்ன ஆதிருவா சத் சதித்து பிரணா தீத்தியம் எசா வாதி சத்சாது சத் சத்தியத்துக்கு இத்தனை அர்த்தம் சொல்கிறார் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு சொல்றார் சத்தியசத்து அவிதத ரூபத்வாத்வா பரமாத்மா சத்தியா இந்த இடத்துல பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் அர்த்தம் தூய இருப்புக்கு சத்தியான்னு பேர் சமஸ்தாமிஷ்டான நாமரூப கர்ம அதிஷ்டானம் கற்பனைக்கு ஆதாரம் மாயக்கற்பனையாகிய பெயர் வடிவங்கள் செயல்கள் பலன்கள் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறது சத்வரூபா அதனால் அவிதத்த அவிதத்தம்ங்கிறது சத்தியத்துக்கு இன்னொரு பேர் இது தான் வைத்தத்திய பிரகரணம்னு படிக்கிறோம் இல்லையா ஆஹா வித்தத்தம் அப்படின்னு சொன்னால் பொய்ன்னு அர்த்தம் அவிதத்தம் அப்படின்னு சொன்னால் பொய் இல்லேன்னு அர்த்தம் பொய்யின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா மாறுறது மா மாறுறது இல்லை மாறாததுன்னு அர்த்தம் பொய்யின்னா மாறக்கூடியது பொய் வந்து உண்மை இல்லை அதனால் அது போயிடும் பொய் எத்தனை நாளைக்கு நிற்கும் பொய்க்கு நம்ம இருப்பு கிடையாது கொஞ்சம் நாளில் போயிடும் அது ஆக எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஆக அவத ரூபத்துவாத் என்ன அர்த்தம் மாறாத தன்மையினால் காலத்திரையே பி திருஷ்டத்தீ தி சத்து அப்படிலாம் இருக்கிறதுனால பரமாத்மா சத்தியா இது வந்து நிர்குண பிரம்மன் நிர்குண பிரம்மன் சத்தியம்னா தூய இருப்பு தமிழில் சொன்னால் இங்கிலீஷில் சொன்னால் ப்யூர் எக்ஸிஸ்டன்ஸ் இதுதான் சாமானிய சத்தா சத் சரி இது ஒரு மீனிங் அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா சிருஷ்டியவே எடுத்துன்னு விட்டார் மூர்த்தா மூர்த்தாத்மகத்துவாத்வா செகண்ட் மீனிங் இது என்னதுன்னா விஸ்வரூபம் முதல்ல நிற்குணம் பகவத்கீதை மாதிரி தான் பகவத்கீதையில் எப்படி சொல்கிறார் முதல்ல நிர்குணம் சொல்கிறார் அப்புறம் எப்படி சொல்கிறார் இல்லையா அது மாதிரி விஸ்வரூபம் அரூபத்திலேருந்து ரூபத்துக்கு வராரு விஸ்வரூபத்துக்கு வராரு இந்த பிரபஞ்சத்தில் சச்சியச்சா பவத்து நிருக்தஞ்சா நிருக்தஞ்சான்னு வேதத்தில் சொல்லியிருக்கு ஆகையினால் மூர்த்தம் சத்துங்கிறது அமூர்த்தம் மூர்த்தம்னா என்ன அக்னி வாயு ஜலம் அக்னி வாயில் அக்னி ஜலம் பிருத்திவி ஆகாஷம் வாயு ரெண்டுமே அமூர்த்தம் அமூர்த்தம்னால் ஃபார்ம்லெஸ் ஆனால் இருக்குது ஆனால் அக்னிக்கும் ஜலத்துக்கு அக்னிக்கு வந்து ஃபார்ம் இல்லாமல் இருக்குது ஃபார்மோடையும் இருக்குது நெருப்பாக அணை சுட்டாக போயிடுறதே அதனால் ஃபார்ம்லெஸ்ஸாகவும் ஃபார்மிலியும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது வடிவத்திலையும் வெளிப்படுகிறது வடிவமற்ற தன்மைக்கும் போகிறது அதனால அது ரெண்டுக்கும் விடுது மூர்த்தமும் இல்லை இருக்கும் அமூர்த்தமாகவும் இருக்கும் அதெல்லாம் இங்கே சொல்லலை நான் சொல்கிறேன் கொஞ்சம் புரிகிறதுக்காக ஆஹா ஆகாஷம் வாயு ரெண்டும் அமூர்த்தம் அப்புறம் அக்னியும் ஜலமும் பிருத்திவியும் மூர்த்தம் ஆஹ சத்து சொன்ன மூர்த்தம் தியூ சொன்ன அமூர்த்தம் सच्च-ध्यच्च-अभवतु சபவத் நருத்தஞ்சனஞ்ச அனயனஞ்ச விஞ்ஞான அவிஞ்ஞ்ச சத்திய அனருத்த சத்தியம் அபவத் அப்படின்னு உபனிஷத்து சொல்லியிருக்கு தியசு சத்தியம்னு சொல்லியிருக்கு சத்தத்துக்கு சத்தியம்னு சொல்லியிருக்கு ஆஹா வியவஹாரி சத்திய அதிஷானம் பாரமாசத்தியம் ரிலேட்டிவ் ரியாலிட்டிக்கு எது சப்ஸ்டான்ஸோ அது அப்சல்யூட் ரியாலிட்டி அப்படி சொல்கிறது ஆ மூர்த்தா மூர்த்தாத்மகம் சச்ச தெச்ச இன்னொன்று இருக்கு இதில் சொல்லலவர் சத்துன்னு சொன்ன காரியம் தியெத்துன்னு சொன்ன காரணம் அது சொல்லலவர் அசத்வா இதோவை சதஜாய ஏன்னா சத்தியஞ்ச அநிருத்தஞ்ச சத்தியம் அபவத்து அங்கே சொல்லியிருக்கு ஆஹ கண்ணுக்கு தெரியாதது காரணம் கண்ணுக்கு தெரிஞ்சது காரியம் ஆஹ தியத்துன்னு கண்ணுக்கு தெரியாதது கண்ணுக்கு தெரிஞ்சது சத்து சதேவ சோமியதமக் அசதேவ சோமியதமக் ஆசீத் சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்குது அப்புறம் இன்னொன்று சொல்கிறார் ஐத்திரை உபநிஷத்தை கோட் பண்ணுறார் ரெண்டு ஒன்று அஞ்சு ஆறு அதை கோட் பண்ணுறார் சதித்தி பிராணாக சத்துங்கிற சொல்லுக்கு பிராணன் தீ அப்படின்னா அன்னம் சாப்பிட்ற சாப்பாடு உணவு எம் இத்தி திவாகரஹா ஆஹா பிராணன் அன்னம் திவாகரஹான்னு சொன்னால் சூரியன் தேன பிராண அண்ணா அன்ன ஆதித்ய ரூபாத்வா அதனால் பிராணன் அன்னன் ஆதித்ய ரூபாத்வா ஆதித்யனுடைய ரூபமாக இருக்கிறது அதனால் சத்தியஹா அதுக்கு பிரமாணம் என்ன ஐத்திரோபனிஷத்து ஐத்தரோபனிஷத்து சொல்கிறார் சத்தியான அர்த்தம் பிராண அன்ன ஆதித்யா இப்படி நிறைய நம்மளும் பார்த்துருக்கோம் எங்கெல்லாமோ முண்டக்கோபனிஷத்துலேயே பார்க்க பார்த்துருக்கோம் தபசா சீயத்தை பிரம்ம தத்தா அன்னம் அபிஜாயத்தை அண்ணா பிராண மனியம் லோக்கா கர்மச்சமிருத்தம் முண்டகோபனிஷத் முதல் ண்டது இதுக்கப்புறம் இது எட்டாவது மந்திரம் முண்டகோபனிஷத் முதல் முண்டம் முதல் ண்டம் எட்டாவது மந்திரம் இதுக்கப்புறந்தான் எஸ்வியஸ் ஜானமயம் தப்தநாமஞ்சா ஆஹ சத்யா சதித்தி பிராணாக அஸ்தி தியம் பிராணாஸ்தி தியன்னம் எமித் எமிதி அசாபாதி அப்போ சது அப்புறம் தி யா தி யா சேர்ந்துன்னா சந்தி ரூல் தியான ஆயிடும் தியான ஆயிடும் அப்புறம் சத்து தியம் அப்படின்னு அப்படி பண்ண தூடுவார் ஆக இப்படி ஒரு அர்த்தம் இன்னொன்று அர்த்தம் என்னென்னா நல்லவர்களிடத்தில் இருக்கும் நல்ல தன்மையாக இருப்பவர் சத்சூ சாதுவாத் வா சத்ய அர்த்தம் தர்ம ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்கிறவர்களிடத்தில் அந்த ஒழுக்க வடிவமாக உண்மை சாது குணம் அவன் கிருஷ்ணர் சொல்றாரு புத்திர் புத்தி தேஜஸ் தேஜஸ்வி புத்தியுடையவனிடத்தில் புத்தியுடையவன் புத்திமானா நான் இருக்கேன் தேஜஸில் இருக்கிறவன் இடத்துல தேஜஸ் நான் தாங்கிறார் விபூதி யோகத்தில் அது மாதிரி நல்லோர்களிடத்தில் இருக்கும் நல்ல தன்மையாக இருப்பவர் ஆஹ் சத்தியங்கிற சப்தத்துக்கு நாலு அர்த்தம் நிர்குணப் பிரம்மன் இந்த பிரபஞ்சம் விஸ்வரூபமாக இருக்கிறார் பிராணனாகவும் அன்னமாகும் பிராணனுக்கு காரணம் அன்னம் அன்னம் பிராணத்தை பிரிக்க முடியாது இந்த அன்னனுக்கும் பிராணத்துக்கும் காரணம் சூரியன் ஆதித்யாத்யாயத்தே விருஷ்டிஹி விருஷ்டேஹே அன்னம் ததப்பிரஜா இவ்வளோ கனெக்ஷன் இருக்குது பிரபஞ்சத்தில் எவ்ரி இஸ் கனெக்டட் எல்லோரும் நம்ம நினச்சின்னு இருக்கோம் நான் எதோடையும் கனெக்ட் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம் இப்படி பிடிஞ்சிதுன்னா எல்லாம் அவ்வளோதான் ஆளே எல்லாம் போயிடுவோம் சூரியன் சக்தியை எடுத்துனு விட்டாருன்னு வச்சுக்கோங்க எல்லாம் வந்து அப்புறம் டியூப்பை தான் போடணும் எதுக்கு எனக்கு கனெக்ஷன் இல்லைன்னு சொன்னான் அவனை எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ண வேண்டி வரும் நிறைய பேருக்கு அப்படி தரும் எனக்கு என்ன சம்மந்தம் நாட்டில் எவன் மதம் மாறினா என்ன எப்படி போனால் எனக்கு என்ன கவலை அவன் யாரை திருக்குறளை எப்படி சொன்னால் எனக்கு என்ன இலக்கியங்கள்லாம் அழிய போகிறது அழிஞ்சால் அழிஞ்சிட்டு போகுது எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் சாப்பிடணும் தூங்கணும் கதை பேசணும் ஃபோனுக்கு டைம் நிறைய கொடுக்கணும் அவ்வளோதான் கிடைக்கிற நேரமெல்லாம் ஃபோன் ஃபோன் ஃபோன் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் என்னென்ன பொழுது அதில் போயிடுறது லோகம் எப்படி போனால் என்ன எங்கையில் இது ஒன்று இருக்குது லோகத்தை பற்றியும் தெரிஞ்சுப்பேன் ஆனால் அப்படியே ஜாஸ் அதோடய சம்மந்தப்பட மாட்டேன் சம்மந்தம் பண்ண மாட்டேன் வேணும்னா சும்மா பத்து பேருக்கு ஷே அழிச்சி அவனும் பார்த்துன்னு உட்காந்துருக்கட்டும் இதுதான் உலோகம் ஆஹா பகவான் சத்தியாங்கிறதுக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குன்னா சத்தியசப்தத்துக்கு எத்தனை மீனிங் பார்த்துட்டோம் நாலு மீனிங் இதில் போட்டிருக்காரு தொடர்ந்து அடுத்த வகுப்பில் படிக்கலாம் இப்போவே ஆறு நிமிஷம் கூட போயிடுச்சு விஷ்ணுஞ் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்தியாந்தம் நமமி நமோஸ்வன்மூத்தே சகசிரபாட்சி சகசிரோட்டிணே நமவிந்தனீர் சத்குருநாம மாராஜ்கி